நூற்றி தொன்னூற்றி எட்டு கூறியதாவது நபிசல்லி வேதனை கடுமையான போது என்னுடைய வீட்டில் தங்கி சிகிச்சை பெறுவதற்காக தங்கள் இதர மனைவிகளிடம் அனுமதி கேட்டார்கள் அவர்களும் அனுமதி வழங்கிவிட்டனர் ஒரு நாள் நபிசல்லாஹோ அனகல் வசல்லம் அவர்கள் அப்பாஸ் ரதி அவர்களுக்கும் வேறொரு மனிதருக்கும் இடையில் தொங்கியவர்களாக வெளியில் வந்தார்கள் அவர்களின் கால்களை சரியாக ஊன்ற முடியாமல் பூமியில் அவர்களது இரு கால்களும் கொண்டு சென்றன நபி செல்லோ அலஹி வசல்லம் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுடைய வேதனை அதிகரித்த வாய் திறக்கப்படாத ஏழு தோல்பை தண்ணீரை என் மீது ஊற்றுங்கள் நான் மக்களுக்கு உபதேசம் செய்ய என்று சொன்னார்கள் அப்போது நபி செல்லோ அலஹி வசல்லம் அவர்களது மனைவியருள் ஒருவரான ஹப்சா ரலி அல்லாஹா அவர்களுக்கு சொந்தமான ஒரு கல் தொட்டியில் நபி அலஹி வசல்லம் அவர்களை அமர வைத்து அவர்கள் போதும் என்று சொல்லும் வரை அவர்கள் மீது ஊற்றினோம் பின்னர் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக வெளியில் வந்தார்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவரான உபயதுல்லா என்பவர் கூறுகின்றார் இது பற்றி நான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாஹ் கேட்டேன் அப்போது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை தாங்கி சென்ற இருவரில் இரண்டாம் அவர் யார் என்பது உமக்கு தெரியுமா என்று இபன் அப்பாஸ் ரலி அல்லாஹூன் அவர்கள் கேட்டார்கள் நான் தெரியாது என்றேன் அவர்கள் தாம் அலி ரலியல்லாஹு அவர்கள் எனக் கூறினார்கள்